ீிாமூர் சுந்திரம்ைபாயம் சூத்திருத்த முனிந்திரம் ஸ்ரீங்கம் மதுபி வித்தியை தவிரூத்தீராச்சிவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அமத்குனே மாத பித்தமேச்சா மேவியமே மமோது சம்பிரதாயோ வம்ச ரிஷிபியோ குருபய ோப்பலவரனோமீம் சீரியாவை தேஜஸ்வினித்தமஸ் மாவிஷா ி ஓ நமோஸ்வாயவே நிகேத்தசே கட்டோபிஷத் முதலாவது வல்லி பன்னெண்டாவது மந்திரம் पुराणं देवं விவிஷ்டம் புராம் அமோதினீரோர்ஷோக்க दुर्दर्शं, पुराणं, मत्वा, தீர அத்மயோகாதிகமேனூமனுவிஷ்டம் குஹாஹிதம் ககுவரேஷம் புராணம் தம் தேவம் மொஹர்ஷோ உலகவிஷயக்கவர்ச்சிகளால் மறைக்கப்பட்டிருப்பது போல் இருப்பதை எண்ணங்களின் ஊடே உறைந்திருப்பதை துன்பங்களை அனுபவிப்பதைப் போல காணப்படுவதை பழமைக்கும் பழமையானதை புதுமைக்கும் புதுமையானதை தூய உணர்வை அறிந்து மத்வா இன்ப துன்பங்களை வெல்லுகிறான் ஹர்ஷோகௌ ஜகாதி ஹர்ஷம்னா மகிழ்ச்சி கழிப்பு சோக்கம்னா சொன்னால் துக்கம் ரெண்டையும் ஜெயிக்கிறான் முக்கியமாக நமக்கு இந்த ரெண்டு உணர்ச்சி தான் இன்பத்தில் விருப்பு துன்பத்தில் நமக்கு வெறுப்பு இருக்கு ஆக இன்பத் துன்பத்தை வல்லுகிறான் அப்படின்னு சொன்னாலே இன்பத் துன்பத்தில் உள்ள இன்ப துன்பங்களுக்கு இருப்பில்லை என்பதை உணர்கிறான் இந்த உண்மையை உணர்ந்த பிறகு இன்பத் துன்பங்களுக்கு இருப்பில்லை அது வந்து எனது சீமிங்லி எக்ஸிஸ்டன்ஸ் ரியலி நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆக்கிரத்துக்கு தான் அது இருக்கிற மாதிரி இருக்கே தவிர வாஸ்தவமாக அது இல்லை ஆகவே ஹர்ஷோகாதி ஆக இந்த மந்திரம் சாதன சதுஷ்டய சம்பத்தியை உடையவன் தீரகா அதிகாரிய சொல்லிற்கு முமுக்ஷுவை அப்புறம் அவன் யூஸ் பண்ணுற சாதனம் உபயோகப்படுத்துகிற சாதனம் அத்தியாத்மயோகா அத்தியாத்மயோக அதிகமாக ஞான யோக சாதனத்தை பின்பற்றி இத்தகைய தன்மையை உடைய ஆத்மாவை அறிந்து இன்ப துன்பங்களை வெற்றி கொள்ளுகிறான் அப்ப யமதர்மராஜா ஒத்துநட்டார் ஆத்மா இருக்குன்னு ஒத்துணுட்டர் அவனுடைய கேள்வி என்ன இறந்த பிறகு ஆத்மா இருக்கா இல்லையாங்கிறது அவனுடைய கேள்வி ஆத்மா அஸ்திவா நவாங்கிற கேள்விக்கு ஆத்மா அஸ்தி ஆத்மக்யானேன ஹரிஷோக தியாகா ஹரிஷோகம் ால ஆத்ட லட்சணத்தை தெரிஞ்சுக்கிறதுனால சுக துக்கங்கள் விடுபடுகிறான் சார்ந்துதான் சுகம் வருகிறது ஹர்ஷம் அந்த ஒரு தாட்டு தான் இன்பம் என்பது ஒரு எண்ணம் தான் துன்பம் மற்றொரு எண்ணம் அந்த இரண்டு எண்ணங்களுக்கும் காரணம் உலகப் பொருள்கள் ரெண்டு சொல்லணும் அந்த எண்ணங்களுக்கு காரணம் தன்னை பற்றி அறியாமை அது மட்டுமல்ல இந்த உலகியல் பொருள்கள் இந்த உடல் உள்ளம் இவைகள் உண்மை என்கின்ற எண்ணம் இன்ப எண்ணம் துன்ப எண்ணம் அதுவும் இருக்கு இது இன்பம் இது துன்பம்னு தெரிகிறது ஆனால் இந்த இன்பமும் துன்பமும் உண்மை இல்லைங்கிற அறிவும் இருக்கு ஆகையினால இன்பமும் துன்பமும் அவனை ஒன்றும் பண்றதில்லை ஞான கவச்சம் இந்த ஞான கவச்சம் இருக்கிற காரணத்தினால சுகதுக்கெல்லாம் அவனை ஒன்றும் பண்றதில்லை ஆத்ம ஜான கவச்சம் இந்த ஆத்ம ஜான கவச்சம் இருக்கிறதுனால சுகதுக்கிற ஆயுதங்கள் அம்புகள் குண்டு இல்லை வேணா சொல்லலாம் குண்டு தோட்டா ஒன்றும் பாயறதில்லை அப்படின்னு அர்த்தம் உடம்பில் தோட்டா பாய்ஞ்சாலும் எனக்கா தோட்டா பாயிடுது உடம்புக்கு தான் தோட்டா பாயிடுது யாராவது நம்மளை துன்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்கன்னு வச்சுங்க நானாக துன்படைறேன் அந்த மனசுக்கு தானே துன்பம் நான் அதோட ஜாயின் பண்ணால் அதுக்கு உயிர் கொடுத்தா இன்பம்னா அந்த இன்பத்துக்கு நான் உயிர் கொடுத்தா தானே ஆனால் இன்பத் துன்பத்துக்கு உயிர் கொடுத்தா தான் இந்த இன்பத் துன்பம் இருக்கும் அந்த இன்பத் துன்பமே ஒரு மாய தோற்றம் எத்தனை இன்பத் துன்பத்தை பார்த்தாச்சு எத்தனை இன்பத் துன்பத்தை பார்க்க போகிறேன் ஆகையினால இந்த இன்பத் துன்பத்துக்காக நான் அடிமையாவேன் இது வந்து மாயா காரியம் ஆகையினால அதை நான் பொருட்படுத்த போகிறது அவத்யா காரியம் அதுவா மாயா காரியம் ஆக இன்பத் துன்பங்களை ஏற்படுத்துறது அறியாமைன்னு சொல்லலாம் அதுதான் முக்கியம் இல்லைன்னா எக்ஸ்டர்னல் வேர்ல்டு எனக்கு வெளியில் இருக்கிற உலகம் அது உறவுகளாக மனுஷனாக இருக்கலாம் அது வந்து வேறு இனங்கள் விலங்குகளாக இருக்கலாம் இல்லை வெறும் பொருளாக இருக்கலாம் ஒரு காராக கூட இருக்கலாம் ஒரு வீடாக கூட இருக்கலாம் ஒரு பதவியாக கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எனக்கு ஹிரதயத்தில் துக்கத்தை ஏற்படுத்துக்கிறதுக்கு துன்பங்கிற எண்ணம் இன்பங்கிற எண்ணம் எதுலேருந்து வேணாலும் வரலாம் என்னுடைய அறியாமையினால்தான் வரும் முக்கியமாக பார்த்தா அறியாமை அறியாமைன்னா என்னதுன்னா இதெல்லாம் ரியல் சத்தியம் அப்படிங்கிற அறியாமை சத்தியம்னு நினச்ச இதெல்லாம் சத்தியம் இல்லைங்கிற ஞானம் இல்லை இதெல்லாம் உண்மைங்கிற எண்ணம் தான் காரணம் ஆக இதெல்லாம் மிச்சியாங்கிற ஞானம் இல்லை அதுதான் காரணம் என்னை பற்றின அறியாம காரணம் ஆத்மாவை பற்றின அறியாமையும் அனாத்மாவை ஆத்மான்னு நினைக்கிறது காரணம் எது நாய் இல்லையோ எது நிலையில்லையோ அது நிலையானதுன்னு நினைக்கிறது காரணம் உறவுகள் நிலையற்றது பொருள்கள் நிலையற்றது உடல் நிலையற்றது எண்ணங்கள் நிலையற்றது போயிடுத்து போயிடுது ஏதோ போட்டுறது அது சத்தியமா மிச்சியா வெடிக்கிறதுனே வச்சுப்போமே என்ன பண்ண முடியும் அதனால மத்வா தீரோ ஹரிஷோக்கோ ஜாதி நானம் வந்தோடனே அஹம அஹ் ஷ்லோக்கி ஊர்வலே அமதாய் மாதி சயமா அஹம்தான் அகம் விஷ்வம் புவனம நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறில்லை அப்புறம் என்ன இருக்கு சுகமும் நான் தான் துக்கமும் நான் தான்ண்ணா எப்படி சொல்ல முடியும் இன்னொரு பிரசன்டேஷன் சுகம் துக்கம் ரியல் இல்லைங்கிறது ஒன்று அந்த அன்றியெல்லாம் எம் மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணியிருக்கு தேர் ஃபோர் அதான் தான் என்ன பண்ணுவேன் ஆல் பிளெஷர் அண்ட் பெயிண்ட்ஸ் ஆர் சூப்பர் இம்போஸ்ட் ஆன் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுங்களேன் மைண்ட் இஸ் சூப்பர் இம்போஸ்ட் ஆன் கான்சியஸ்னஸ் ஆர் இம்போஸ் சூப்பர் இம்போஸ்ட் ஆன் கான்சியஸ்னஸ் தேர் ஆல் என்னது பிளெஷர் அண்ட் பெயின் ஆல் சூப்பர் இம்போஸ்ட் ஆன் கான்சியல் சூப்பர் இம்போஸ் பண்ணிருக்கிற வஸ்து எதுவுமே ரியல் இல்லை சூப்பர் இம்போஸ் பண்ணிருக்கிற வஸ்துவெல்லாம் வியாபிச்சிருக்கிறது எது நகை முழுக்க வியாபிச்சிருக்கிறது எது தங்கம் தான் அன்றியல் முழுக்க வியாபிச்சிருக்கிறது எது நான் சத்தியம் மித்தியம் முழுக்க வியாபிச்சிருக்கிறது சத்தியம்தானே மித்யாத்வைத்தத்தை வியாபிச்சிருக்கிறது சத்திய தானே ஆகையினால இந்த உண்மையை தெரிந்து கொண்டு ஹர்ஷோகத்தை வெற்றி கொள்கிறான் ஆக சுகமும் இல்லை தூக்கத்துல சுகமா இருக்கோமா துக்கமா இருக்கோமா ரெண்டும் இல்லை துக்கமும் இல்லை சுகம் இல்லை சுகமா இருக்கா துக்கமா இருக்கா முக்காம நிம்மதியா இருந்தேள் சுகமும் இல்ல துக்கமும் இல்லைங்கிறது சுகமா இருக்கா துக்கமா இருக்கான்னு கேட்டா என்ன சொல்றது சுகமும் இல்லை துக்கமும் இல்லைங்கிறது தான் பரமசுகமா இருக்கு சுகமும் ஓட்டல துக்கமும் ஓட்டலாம் பரமசுகம் இந்த சுகமும் இல்ல துக்கமும் இல்லைங்கிறது சுகமா இருக்குங்கிறது சுசுப்தி அவஸ்தையில ஜாகிரத அவஸ்திலையா விடமாட்டேன் சுகம் சுகமும் இல்ல துக்கமும் இல்லைங்கிறது சுசுப்தி அவஸ்திலையா ஜாகிரத அவஸ்தை இல்லையா நான் ஆஹ் ஆகையினால ஜாகிரத அவஸ்தையில வந்து சுஷுப்திய அவஸ்தையில சுகமும் இல்லை துக்கமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஜாகிரத அவஸ்தை ஆஹ் ஜாகிரத அவஸ்தில வந்து சுஷுப்தி அவஸ்தில சுகமும் இல்லை துக்கமும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுனால ஒரே ஆனந்தம் ஆனந்த ஆத்மா பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா கோய்யே வாத் காணியத் எதேஷ ஆகா ஆனந்தோனோ வயசா ரேந்தீப ஆனந்தீப அதுதான் விஷயம் அதனால் அடுத்த ஸ்லோகத்துக்கு போனதான் சுகமிப்போம் அடுத்தமொத்தியமர் பிரவியதர்மணுமேதப்போதீயும் விவத்தகும் சமச்சிகேதேவ் சம்பரிம பிரவிரியதர்மேதாப்போதனீயும் விவத்தகும் சத்மச்சிகேதேவ் இந்த ஆமத்தமப்ளை பண்ணிக்கணும் ஏதது ஆத்மதம் ஷுத்வா கீதம் ஆத்மதம் துர்தர்ஷம் குடமனு பிரவிஷ்டம் குஹாஹிதம் ககரேஷ்டம் புராணம் தேவம் ஈதம் ஆத்மதம் உனக்கு இப்ப ஆத்ம வித்தியை சொல்லிக் கொடுக்க போறேன் அந்த ஆத்ம வித்யை ஆச்சாரியனிடமிருந்து கேட்டு நந்தன்யாத்து அப்படின்னு ஒன்று ஆச்சாரிய பிரசாதாத்து ஒரு ரீடிங் இருக்கான் சகாசாத்து அஸ்வ ஆஷ்வோ மந்தியோ நதி தியாசிய மைத்யேயிபிரமணம் கேட்டு கேட்ட பாத்துட்டோம் இப்போ நுணுவந்தோடிவோய் வி படிச்சம் அரித்பயன்க்வா ஆச்சார சாஷாத் வேதாந்த சாஸ்திர தாத்பரிய நிச்சயம் கிருத்வா ஆச்சாரியனுடைய சகாயத்தினால் ஆச்சாரியருடைய சாஸ்திரோபதேசத்தினால் வேதாந்த சாஸ்திரத்தை நம்ம பார்த்தோமே மேகமாக இருந்து மழையாக பொழிகிறார் வேதாந்தங்கிற தாமரை மொட்டை விரிய வைக்கிற சூரியன் அப்பேற்பட்ட குருக்கிட்ட இருந்து சம்பிரதாயம் தெரிஞ்ச குருக்கிட்ட இருந்து ஆத்ம தத்துவத்தை நன்றாக ஸ்ரவணம் பண்ணி அப்புறம் சந்தேகங்கள்லாம் வரும் சம்பரிகிரிய சம்பரிகிரியன்னு சொன்னா சங்கராச்சாரிய ஆத்மபாவேன பரிகிரிய நான் தான் அந்த ஆத்ம தத்துவங்கிறத தெளிவாக புரிந்து கொண்டு ஆச்சாரியரிடமிருந்து கேட்டு கேட்கிற போதே ஞாபகம் வச்சுக்கணும் ஆச்சாரிய உபதேசம் சாஸ்திரம் ஞாபகம் வச்சுக்கணும் நமசிவாய நாராயண மந்திரம் இல்லை அது வேறு இங்கே சொல்லி கொடுக்குறது ஆத்மாவோட ஸ்வரூபம் அதை சொல்லிக் கொடுக்குற போது அதான் சாஸ்திர தர்ப்பணம்னு சொல்லிட்டோம் கண்ணாடி இல்லாமல் எப்படி என்னுடைய ஸ்தூல சரீரத்தை பார்க்க முடியாதோ அப்படி என்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை குரு சாஸ்திரோபதேசங்கிற கண்ணாடி இல்லாமல் பார்க்க முடியாது பார்த்தா போராது எப்படி கண்ணாடியை பார்த்து ஸ்தூல சரீரத்தை சரி பண்ணிக்கிறோமோ ஸ்தூல சரீரத்தை அலங்காரம் பண்ணிக்கிறோமோ அது இந்த குரு சாஸ்திரோபதேசங்கிற கண்ணாடியை பார்த்து என்னை பற்றின அபிப்பிராயத்தை நான் சரி பண்ணிக்கணும் சாஸ்திர தர்ப்பணத்தை பார்த்து ஆத்மாவை பற்றின அபிப்பிராயத்தை செரி பண்ணிக்கணும் अहम शुद्ध चैतन्स्मी अमी मर्त्य मर्त्यून ना आडर अब रीअरेजी मर्त्य मनुष्य मर्त्य शराचार्य्वर मरणधर्मा अगर मरणधर्मा महा அதாவது அழியும் உடலை பெற்ற உயிரானது அழியும் உடலை உடைய ஜீவாத்மாவானது அப்படின்னு அர்த்தம் மர்த்தியான்னா மனுஷிய மனுஷிய சரீரத்தில் இருக்கிற ஆத்மான்னு அர்த்தம் அழியக்கூடிய உடலில் இருக்கின்ற அழியாத ஆன்மான் அர்த்தம் அழியும் உடலில் வாழ்கின்ற அழியாத ஆன்மா இந்த ஆன்மாங்கிறத யுத்தம் வந்து இன்னும் ஏன் சொல்றேன்னா தமிழ் அப்படி சொல்லும் ஆன்மா அதனால ஆத்மா போ மரத்தியகா ஏதம் அணு தர்மியம் பிரிய முதல்ல போட்டுக்கணும் பிரவருகிய பிரவிரியன்னு சொன்ன பிரிச்சு அர்த்தம் உடலில் இருந்தும் உள்ளத்தில் இருந்தும் தன்னை பிரித்துக்கொண்டு ஸ்தூல சூக்ம காரண சரீரங்களுக்கு வேறாக தன்னை உணர்ந்து கொண்டு இதை நிதித்தியாசனத்தில் போடலாம் ஸ்ருத்வா இஸ்இக்குவல் டுவணம் சம்பரிக்ய இஸ்இக்குவல் டு மனநம் பிரவ்ஹ்ய இஸ்இக்குவல் டு நிதித்யாசனம் ஸ்ரவண மனநிதியாசனம் பிரவ்ஹியிருத்தகிருத்தியன் அர்த்தம் பிரிச்சுன்னு அர்த்தம் என்னத்தை பிரிக்கிறது இது பிசிக்கலா பிரிக்கிறது ஒன்றும் இல்லை தங்கத்தையும் நகையும் பிரியின்னா என்ன பண்றது நகையும் தங்கத்தையும் பிரியினா எப்படி பிரிக்கிறது நகைக்கு அந்நியமா தங்கத்துக்கு அந்நியமா நகை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது ஆக தங்கத்துக்கு அந்நியமா நகை இல்லைன்னு பிரி புரிஞ்சுக்கிறது தங்கம் தான் இருக்கு நகைங்கிறது வெறும் தோற்றம் தோற்றம் வாஸ்தவமாக கிடையாது அது மாதிரி இங்கேயும் பிரவருகியான நர்த்தம் இந்த உடம்பெல்லாம் ஒரு தோற்றம் தான் இந்த தாட்டல்லாம் ஒரு தோற்றம்தான் இது வாஸ்தவம் கிடையாது இந்த உடல் எண்ணங்கள் எல்லாம் வாழ்க்கை பிறப்பு இறப்பு வாழ்க்கை சனிதசை ராகுதசை கேதுதசை சமஸ்தமும் எல்லாம் ஒரு தோற்றம் தான் புரிஞ்சு பிரவருஹ்யிருத்திருத்திய தர்மியம் அணும் ஆப்பிய தர்மியம் அணும் ஆப்பிய ஆப்பியன்னா அடைந்து அணும்னா அதிசூக்மமான இந்த ஆத்மாவை புரிந்து கொண்டு ஏற்கனவே ஆரம்பிச்சார் தேவை ரத்ராபி விசிகிச்சு தங்கில அந்த மந்திரத்தில் அதுக்கப்புறம் பார்த்தோம் முதல் அத்தியாயம் முதல் வள்ளி இருபத்தி ஒன்னாவது மந்திரம் தேவை ரத்ராபி விஜிகித்சிதம் புரா சுவி அனுரேஷ தர்ம அந்த வார்த்தையை கம்பேர் பண்ணிக்கணும் ஒப்பிட்டு பார்த்துக்கணும் அங்கேயும் தர்ம போட்டிருக்கு இங்கேயும் தர்மியம் போட்டிருக்கு அணும் த்வித்தீயா விபக்தி ஏகவச்சனம் தர்மியம் அணும் ஏத்தம் ஆப்பிய ஏத்தம் ஆத்மானம் ஆப்பியன்னு அர்த்தம் ஆப்பியன்னா புரிஞ்சுன்னு அர்த்தம் ஆப்பியங்கிறது சங்கராச்சாரியார் புரிந்து அப்படின்னு போடுறார் அண்டர்ஸ்டாண்டிங்னு அர்த்தம் ஆப்பியன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்ரவண மனநிதிஹி ஆத்மாவோட லக்ஷணம் இது தர்மியம் அணும் ரெண்டு அர்த்தம் இந்த தர்ம சப்தத்துக்கு அங்கே சொல்லலை இப்போ சொல்கிறேன் தர்மஹான்னு சொன்னால் சாதாரமா தர்மஹாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் நம்ம காலையிலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் நம்முடைய நடை பாவனை பாவனைனா எண்ணங்கள் நம்முடைய ரொட்டீன் இதெல்லாம் நம்முடைய மனசாந்தியை தாங்கிறது திட்டம் விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒழுங்காக நம்ம வாழ்க்கையை நடத்துகிறத்துக்கு பேரு தர்மம் அதாவது ஒழுங்கா வாழ்க்கையை நடத்துறதுனால கிடைக்க போகிறது புண்ணியம் தர்மங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் மூணு அர்த்தம்னு சொல்லணும் இப்படி பார்த்தா இந்த மந்திரம் பார்த்தா மூணு அர்த்தம்னு சொல்லணும் தர்மஹாங்கிறது நம்முடைய ஒழுக்க நடைமுறைகள் ஆச்சாரகா அதுக்கு பேரும் தர்மம் அந்த ஒழுக்கத்தினால் கிடைக்கிற பலன் இருக்குது அதுக்கு பேரும் தர்மஹாதான் சாத்தியமும் தர்மஹாதான் சாதனமும் தர்மஹா தான் அது பேரு தான் தர்ம அனுஷ்டானம் அப்படின்னு பேரு புண்ணியத்தை கொடுக்கிற வாழ்க்கை முறை புண்ணியத்தை கொடுக்கின்ற செயல்பாடுகள் தர்மத்தை கடைப்பிடிங்கிறோம் அறத்தை கடைப்பிடிங்கிறோம் அறத்தை கடைப்பிடிச்சா என்ன கிடைக்கும்னா அறம் கிடைக்கும்னா அறத்தை கடைப்பிடிச்சா என்ன கிடைக்கும் அறத்தை கடைப்பிடிச்சா அறம் கிடைக்கும் புண்ணிய காரியங்களை செஞ்சா என்ன கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் புண்ணியங்கிறது கண்ணுக்கு தெரியாது அது ஒரு பலன் உண்டாகும் நம்ம வேலை செஞ்சதை அறிஞ்சு நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க இல்லையா அப்ப வேலை செஞ்சாத்தானே சம்பளம் ஒரு மாதம் வேலை செஞ்சாத்தான் மாச கடைசியில் சம்பளம் கிடைக்கும் அந்த சம்பளம் எப்படி வருது வேலை செஞ்சதுக்காக வர்றது இது திருஷ்டபலம் அதே மாதிரி ஜபம் மண்ணினத்துக்கு ஒரு பலன் வரணுமா வேண்டாமா காலையில் போய் எழுந்து கோற்றியின் வாழ் முதலாகிய பொருளேன்னு நான் சொன்னதுக்கு எனக்கு பலன் வரணுமா வேண்டாமா வரணும் அதுதான் புண்ணியம் புண்ணியம் ஆக அந்த புண்ணியத்தை கொடுக்குற செயல்களுக்கு பேர் புண்ணியம் புண்ணிய கர்மா புண்ணிய கர்மாவுனால கிடைக்கிறது என்னது புண்ணியம் ஆகையினால சாஸ்திரத்தில் தர்மஹாங்கிற சப்தம் அனுஷ்டானத்தையும் குறிக்கும் அனுஷ்டானத்தினுடைய பிரயோஜனத்தையும் குறிக்கும் தர்மஹா சாத்தியமும் தர்மஹா சாதனமும் தர்மஹா இதெல்லாம் நீ பண்றதெல்லாம் தர்மமே இல்லையே அப்படின்னா என்ன நீ பண்றதெல்லாம் அதர்மம் நான் பண்ணுறதுன்னு நீன்னு சொல்லப்படாது நான் என்ன சொல்லிக்கிறேன்னு வச்சுங்களேன் நான் பண்ணுறதெல்லாம் அதர்மம் நான் பண்ணுறது தர்மம் அப்படின்னு நானே என்ன சொல்லிக்கிறேன்னு வச்சு தர்மம்னா என்ன ஒழுங்காக இருக்கிறதுக்கு பேர் தர்மஹா ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் அதர்மஹா அதர்மம் பண்ணினா பாபம் பலன் தர்மத்தை பண்ணினா புண்ணியம் பலன் ஆஹா அப்படி ஒரு அர்த்தம் அப்புறம் இன்னொரு அர்த்தம் என்னென்னா சாதாரணமாக சஸ்டைனிங் இங்கிலீஷில் சொன்ன தர்ம என்னது பண்றது இந்த பிரபஞ்சம் பண்றது பிரபஞ்சத்துக்கு எது ஆதாரமா இருக்கு என் வாழ்க்கைக்கு என்னுடைய என்னுடைய அன்றாட நடைமுறைகள் என் அமைதிக்கு காரணமாக இருக்கிறது என்னுடைய மன அமைதிக்கு என்னுடைய வாழ்க்கை நெறிமுறை காரணமாக இருக்கிறது என்னுடைய lifestyle என்னுடைய பீஸ் ஆஃப் மைண்டுக்கோ பீசஸ் ஆஃப் மைண்டுக்கோ காரணமாக இருக்கு பீசஸ் ஆஃப் மைண்டுக்கு காரணமாக இருக்கிறது அதர்மம் பீஸ் ஆஃப் மைண்டுக்கு காரணமாக இருக்கிறது தர்மம் சரி இங்கே ஆத்மா பிரம்மனுக்கு தர்மஹான்னு பேர் தர்மஹான்னு இதுக்கு ஏன் பேருன்னு கேட்டால் தாங்குவது எதுவோ அது தர்மம் ஈஸ்வரன் ஆத்மா அ தர்ம அனுஷ்டான பய அனுஷா புண்ணா அதிருஷ்டர்மாச்சோடேன் திருமோ தர்ம அதிருஷ்டர்மா அதிருஷ்ட தர்மா தர்ம பலதாதா ஈஸ்வரா அவருக்கு பேரும் தர்மஹா நாலாயின்றுக்கு போ மூணு நாலாயிட்டு போவர்த்த காரணம் பிரம்மமும் தர்மம் தான் ஆஹ நிர்குண பிரம்மனும் தர்மம் சகுண பிரம்மனும் தர்மம் புண்ணியமும் தர்மம் அந்த புண்ணியத்தை கொடுக்குற செயல்களும் எண்ணங்களும் சொற்களும் தர்மம் இங்கே எந்த அர்த்தம் எடுத்துக்கிறது ரெண்டு அர்த்தம் இருக்கு தர்மியம்னு சொன்னால் தர்மஹான்னே அர்த்தம் பண்ணிக்கலாம் காமஹா காமியம்னு அர்த்தம் பண்ணுற மாதிரி தர்மியம்னே அர்த்தம் பண்ணலாம் பிரம்மன் ஆத்மான்னு சொல்லலாம் தர்மியம் இஸ் ஈக்குவல் டு ஆத்மானம் அது மாத்திரமில்லை இன்னொரு முக்கியமாக இன்னொரு அர்த்தம் என்னன்னா தர்மத்தை கடைப்பிடிச்சா தான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இன்னொரு கோணத்திலையும் சொல்லலாம் ஆத்மாவை புரிஞ்சாத்தான் தர்மமே பண்ண முடியும்னு சொல்ல முடியும் இத அட்லீஸ்ட் தேக வெத்திரிக் ஆத்மாவை புரிஞ்சாத்தான் நம்ம இந்த ஜென்மா வந்து அர்த்தகாமத்துக்கு இல்லை தர்மத்துக்குன்னாவது புரியும் புரியுதா இந்த உடம்புன்னு நினைச்சோம்னா நமக்கு பணம் சம்பாதிக்கிறதும் சுக அனுபவிக்கிறதுலாம் புத்தி போகும் இந்த உடம்புக்கு வேறாக ஜீவாத்மானு ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் நமக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறதும் குடும்பம் நடக்கிறதும் செகண்டரி தான் புண்ணிய காரியம் நிறைய பண்ணணும் அதுதான் முக்கியங்கிற எண்ணம் வர்றதுக்கே ஜீவ வேணும் ஆக தர்மத்துக்கு காரணம்னு அர்த்தம் தர்மத்துக்கு காரணம் அப்படி ஒரு அர்த்தம் தர்மத்தினால புரிஞ்சுக்கிறோன்னு அர்த்தம் இந்த ஜீவ புத்தியோடு இருந்து தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினா ஜீவனை பிரம்மனாக புரிஞ்சுக்கலாம் புரியுதா ஜீவாத்மாவை பிரம்மாத்மாவாக புரிஞ்சிக்கிறதுக்கு தர்மம் உபகாரமாக இருக்குது தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கும் ஜீவாத்ம புத்தி சகாயமாக இருக்குது அந்த தர்மானுஷ்டானத்தை கடைப்பிடிக்கிறதுனால ஜீவாத்மாவை பிரம்மாத்மாவாக புரிஞ்சிக்கிறதுக்கும் அனுகிரகம் பண்ணுறது ஆகவே தர்மியம் வீத்தையிலும் வர்றது பிரத்யாவகமியம் ஏது தர்மியாமதமிதம் யோகாசத்து தர்மியங்கிறப்தத்துக்கு இந்தஅர்த்தம் தர்மியசப்தார்த்தா அங்க அணுரேஷர்மான்னு இருக்கு அதேமாதிரி புரிஞ்சுருவாங்க அப்புறம் அணும் அணும்னா என்ன அதிசூக்மம் அத்தி சூக்மம் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தால் முடியாது அதனால அத்தி சூக்மம் அணுன்னா நிஜமா ஆட்டம் மாறி லைக் ஆட்டம்னு சொல்லிடக்கூடாது சம்பிரதாயம் தெரியலேன்னா அணுன்னா வந்து ஆட்டம்னு விடுவோம் இல்லாட்டி வேற எங்க நீவார் அசோகவத் தன்வி பீதா பாகாஸ்வத் அணுபமா அணுவை போலன்னு சொல்லிடுத்து நாராயண சூக்தம் பாவனைக்காக சொல்லிருக்கு அது வாஸ்தவம் கிடையாது ஆஹா அணுன்னா இது அணோகோ அணியான் மகத்தோ மஹியான் பின்னால் வரப்போகிறது ஆகவே ரொம்ப அப்டிராக்டு அதிசூக்மம்னு அர்த்தம் ரொம்ப சூக்மமானதுன்னு அர்த்தம் சூக்ம புத்தினால்தான் தெரிஞ்சக்கூடிய கிராஸ் மைண்டுக்கு விளங்காதுன்னு அர்த்தம் சட்டில் மைண்டுக்கு தான் அதுவும் எப்படி இப்போ சயின்டிஸ்ட் அணுவை எப்படி பார்க்குறாரு அணு இந்த கண்ணால் பார்க்க முடியுமா ஆட்டமை அவரும் வந்து மைக்ரோஸ்கோப் வச்சுட்டு ரெண்டு ஆப்ஜெக்டில் எது எது என்னென்ன இது எது ப்ரோட்டானு இது நியூட்ரானு எது எலக்ட்ரான்லாம் பார்த்துன்னு உட்காண்டிருக்கார் கண்ணை அப்படி உத்துவாத்துன்னு பார்க்குறார் இதுதான் ப்ரோட்டான் இதுதான் எலக்ட்ரான் இதுதான் நியூட்ரான்ங்கிறார் ஏன்னா புதுசு புதுசாக ஏதோ சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனால் அவங்க அதுக்கு அது என்ன பண்ணுறாங்க ரெண்டு மூணு ஆப்ஜெக்ட்ஸில் எது எது என்னென்னு கண் பேர் விற்கிறாங்க அதுக்கு ஒரு நாமகரணம் ப்ரோட்டானுக்கு தெரியுமாண்ணா ப்ரோட்டான்னு எலக்ட்ரானுக்கு தெரியுமா நான் எலக்ட்ரான்னு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது நம்ம தான் அதுக்கு ஒரு நாமகரணம் பண்ணுறோம் இது ப்ரோட்டான் இது எலக்ட்ரான் நியூட்ரான் அப்படின்லாம் சொல்கிறோம் தேனிக்கு தான் வரப்போகிறது ஏதோ நானோ டெக்னாலஜிலாம் இங்கே வரப்போகுறது என்ன என்ன இது இங்கே ஒன்று வருது வரப்போகுறது ஒரு பாறை இருக்கா இங்கே இந்த இடத்துல இருபத்தி ஆறாயிரம் அடி ஒரே பாறையம் பூமிக்குள்ளே போகிறது தான் உலகத்திலேயே இது ரொம்ப முக்கியமான இடமாது இங்கே நம்ம பக்கத்தில் இருக்கு உப்புக்கோட்டைக்கிட்ட குச்சனூர் பக்கத்தில் அது ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான் பெரிய வேலை நடந்துகிட்டு இருக்கு இங்கே ஊரில் இருக்கிறவங்கலாம் சண்டை போட்டு அப்புறம் அப்துல் கலாம்ஜி வந்து இதெல்லாம் நல்லது அப்படின்லாம் சொல்லி இந்த ஊரே பெரிசாக போகிறதுன்னு ஒரு பெரிய இது பண்ணிட்டுருக்காங்க ஏதோ கீழே ஒரு பெரிய லேப் வரப்போகுது இருபத்தி ஆயிரம் அடி ஆழத்தில் போட போகிறான் என்னெல்லாம் போகிறதோ தெரியாது பாப்பா அணுன்னு சொன்னதுனால இதெல்லாம் சொல்லிவிட்டேன் அதனால் அணு அணும் அதுவும் மித்தியாதான் ஏன் வச்சு அதனால் அணும் ஆப்பிய அணுனா அதிசூக்ஷமான இந்த விஷயத்தை ஆப்பியன்ன புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அப்புறம் என்ன ஆகிறது மோதனியம் லப்துவா மோதத்தே மோதனியம் லப்துவா மோதத்தே எதை குறிச்சு மகிழ்ச்சி அடையணுமோ அந்த ஆத்மாவை அறிஞ்சு சந்தோஷப்படுறானா மோதனியம் ஆத்மானார் சங்கராச்சாரியர் ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம் ஆ மோதனியகம் ஆத்மானம் பிராக்கெட்டில் போடுக்கணும் மோதனியகம் ஆத்மானம் வாழ்க்கையில் எதை அறிந்து மகிழ்ச்சி அடைய வேண்டுமோ அதை அடைந்து மகிழ்ச்சி அடைகிறான் தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே நீ தந்திரம் ஒன்று சொல்ல வேண்டும் அதுதான் தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே நீ தந்திரம் ஒன்று சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே ராப்பகலில்லா இடத்தே வெண்ணிலாவே நானும் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே நிலாவை பார்த்து வள்ளலார் பாடியிருக்கார் ஒரு பாட்டு கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கழிப்பருளும் கழிப்பே காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே என்ன அழகா இருக்கும் பாட்டு கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கழிப்பருளும் கழிப்பே காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே சகா மர்த்தியக அழியக்கூடிய மர்த்தியன் மனிதன் அழியக்கூடிய உடலை உடைய மனிதன் மனித உடலிலே வாழ்கின்ற உயிரானது மனித உடலின் துணை கொண்டு தகுந்த ஆசிரியரின் துணை கொண்டு இந்த உண்மையை அறிந்து அதை நன்றாக சந்தேகங்களை எல்லாம் நீக்கி புரிந்து கொண்டு ஏற்ப தியானம் செய்து அதை நன்றாக உறுதிப்படுத்தி கொண்டு இதெல்லாம் போட்டுக்கணும் தர்மியம் அணு ஏதம் ஆப்பிய இதை அடிந்து மோதனீயம் மோதத்தே வாழ்க்கையில் இதுதான் மோதனீயம் மற்றதெல்லாம் துக்கம்தான் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஆத்மாவை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறான் மோதனீயம் லப்துவா மோதத்தே அப்படி படிக்கணும் மோதனீயம் லப்துவா மோதத்தே மகிழ்ச்சி எதை சார்ந்திருந்து மகிழ்ச்சி அடைய வேண்டுமோ அதை சார்ந்திருந்து சார்ந்திருந்ததுன்னா ஜாகிரதையாக புரிஞ்சுக்கோ சார்பவனாவது சாடுறதுக்கு வஸ்துவாது ஒன்றும் கிடையாது உபதேசத்துக்காக சொல்கிறோம் லப்துவா மோதத்தே ஃபுல் ஸ்டாப் சொல்லிவிட்டு திரும்பவும் விடலை ஒரு நாச்சிக்கேஸுக்கு ஒரு புகழ் இதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியோர்களே உங்கள் அனைவரையும் மனமாற வாழ்த்துகிறேன் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு உங்களுக்கு இக்கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்தமைக்கு உமக்கு உமக்கு நன்றி கூறுகிறேன் இப்படிலாம் சொல்றோம் இல்லையா அது மாதிரி நச்சிகேத இடையிலடையில் அவருக்கு இந்த நச்சிகேதஸ தத்துவங்கள்லாம் பரிசா சொல்றார் ஆனாலும் இந்த சிஷியனை பார்த்தா சந்தோஷம் தாங்க முடியல இருக்கு நான் நினைக்கிறேன் நச்சிகேதஸுக்கு அந்த மோக்ஷ வாசல் திறந்திருக்கு சத்ம நச்சிகேதம் மன்யே அரண்மனை அரண்மனை அரண்மனை அரண் உள்ள மனை அரண்மனை அரண்மனை புது பெயர் அரண்மனை அரண் என்ன காம்பவுண்ட் பிரம்மாண்டமா இருக்கும் அரண் மனைனா என்ன நம்ம ஆசிரமத்தை சுற்றி என்ன பண்ணியிருக்கோம் காம்பவுண்ட் எடுத்துருக்கோம் இதுதான் அரண் மனைனால் என்ன பிரம்மலோகத்தில் நிம்மதியாக உட்காந்து படிச்சுருக்கோம் இல்லாட்டி நாய் வரும் ஏதாவது உள்ளே வரும் எல்லாம் வரும் திடீர்னு எல்லாம் இடைஞ்சலாம் இருக்கும் நல்லா வாசலாம் போட்டு கதவை கடை அங்கே ஆளை போட்டு செக்யூரிட்டிலாம் வச்சு சுற்றி வர செவத்தை கட்டி உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கோமே மனைன்னா என்ன இடம் கட்டடம் வீடு அரன் மனை ஹரண்மனை தான் சிவபெருமானுடைய இடம் தான் ஹரன் தமிழில் ஹரனை வந்து சம்ஸ்கிருத்தில் ஹரன் ஹரஹான்னா தமிழ் எப்படி எழுதுவாங்க அரண் தான் எழுதுவாங்க ஆனால் அதுக்கு ரெண்டு சுழினா அரண்மனைக்கு மூணு சூழினா திருக்குறளில் அரண்னே ஒரு பத்து குரல் இருக்கு அரண் அப்படின்னு சொல்லி பத்து குரல் இருக்கு ஆக விவருத்தகம் சத்மன் விவருத்தகம் சத்மன்னா கேட்டு திறந்து வச்சிருக்கு விவருத்தகம் சத்மன் நான் வந்து இந்த ஊரில் என்ட்ரு பண்ணுற போதே இங்கே கேட்டை திறந்துடுவான் உள்ளே வர்றதுக்கு சௌரியமாக வாசலில் நிற்பாங்க சுவாமிஜி வரார் அப்படி சொல்லிவிட்டு அங்கேருந்து அங்கே திறந்து வச்சுட்டு வந்து பூர்ணகும்பந்தான் இல்லை வச்சுக்கோங்க எப்போ தினமாக பூர்ணகும் கொடுப்பான் அதனால் வாசலில் திறந்து வச்சு அங்கெல்லாம் வந்து வாங்க சுவாமி அப்போ திறந்து வச்சிருக்கேன் இதுக்காக சொல்கிறேன் உனக்கு வந்து மோக்ஷ வீடு உனக்கு திறந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன் அப்போ என்னை சிஷியனை பார்த்து உனக்கு மோக்ஷம் நிச்சயம் பா அப்படின்னா என்ன சந்தோஷமாக இருக்குமா இருக்காத அவன் பார்த்தா பாருங்க அடுத்த மந்திரத்தில் வரப்போறது ஆ நச்சிகேதம் விவருத்தகம் சத்ம நச்சிகேதசம் மன்னியே நச்சிகேதஸிற்கு அந்த மோக்ஷ வீடானது திறந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன் அப்படிங்கிற இப்போ இவன் கேட்டது என்ன ஆத்ம வித்ய இவர் என்ன சொல்கிறார் ஆத்மாவோடய லக்ஷணங்களை எல்லாம் சொல்லிவிட்டு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் சொல்லிவிட்டு ஆத்மாவோட அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் துர்தர்ஷம் கூட உஹாஹிதம் கஹ்வரேஷ்டம் புராணம் தேவம் இதெல்லாம் படிக்கணும் வேதாந்தம் படிக்கணும் குருக்கிட்ட போய் படிக்கணும் அப்புறம் சுகதுக்கம் எல்லாம் போயிடும் ஆத்மஸ்வரூபம் ஆத்ம ஜியான உபாயம் ஆத்ம ஜியான பலம் சொல்லியாச்சு அதையே இங்கே திரும்பவும் சொல்லி இந்த ஆத்ம தத்துவத்தை கேட்டு மனநம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி ரொம்ப சூக்ஷமாக தர்மத்தினால் அடையக்கூடிய இந்த ஆத்மாவை நீங்கள் ஒன்று ஞாபகம் நான் நிறைய மீனிங் சொன்னேன் மூணு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நாலு அஞ்சுக்கு போயிடுத்துது இல்லையா எத்தனை சொன்னேன் இப்போ எனக்கு ஞாபகம் இருக்காது ஆக தர்மஹா தர்ம அனுஷ்டானத்துக்கு தர்மஹான் பேர் புண்ணியத்துக்கு தர்மஹான்னு பேர் அந்த கர்மபலனை கொடுக்குற ஈஸ்வரனுக்கு தர்மஹான்னு பேர் பிரம்மனுக்கு தர்மகான்னு பேர் பரபிரம்மனுக்கு தர்மஹான்னு பேர் இன்னொன்று சொன்னேன் தர்மத்தினால் அடையப்படுறவர் அப்படின்னு சொன்ன ஆ இத்தனை எல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் சொல்லிவிட்டு நச்சிகேதஸுக்கு இந்த வீடு மோக்ஷ வீடு திறந்துருக்கப்பா அப்படின்னு சொன்னார் இப்போ நான் வந்து இன்ட்ரப்ட் பண்ண போகிறான் நச்சிகேதஸ் இவர் திரும்ப திரும்ப நம்மளே புகழ்ந்துகிட்டே இருக்க போரும் ஒரு மாதிரி பார்த்தான் அவன் வந்து இந்த இடை மறிக்கிறதா இன்ட்ரப்ட் பண்ணுறதுங்கிறது என்னது இடை மறிச்சு ஒரு வார்த்தை ஒரு மந்திரம் அவனோடது வரப்போகிற மந்திரம் பதினாலாவது மந்திரம் இவன் சொல்கிறத பார்த்தா இவனுக்கு எனக்கு ஆத்ம உபதேசம் பண்ணணும் நமக்கு தோணும் ஏன்னு கேட்டால் ஆத்மாவோட லக்ஷணத்தை அற்புதமாக சொல்கிறான் அவனே சொல்கிறான் சொல்லிவிட்டு இது உனக்கு தெரியும்ல விளக்கமாக சொல் அப்படிங்களா மந்திரத்தை படிப்போம் அந் அூத்தியச்ஷிய அந்ரா அந்ராச்சியசி தத் தத்வ ப்ளீஸ் டீச் அப்படிங்களா த மெயின் சென்டென்ஸ் தத்வத அத சொல்லு தத்வத அதை சொல்லையா எதை நம்ம பாஷையில் சொல்லணும் அதை சொல்லையா எதை அப்படின்னு நான் கேட்டேனே அதைத்தான் எது செத்து போனப்புறம் இருக்கானா இல்லையான்னு கேட்டேன்ல ஆத்மா இருக்கா இல்லையா சேரிகாரம் பாஷையில் ராமாயணம் கேட்கணும் ஹரிதாஸ்கிரி கிட்ட சேரிகாரம் பாஷையில் நான் சொல்ல மாட்டேன் ராமாயணம் சொல்லுவார் அனந்தராமதீஷர் எப்படி ராமாயணம் சொல்லுவார் அதை சொல்லி காமிப்பார் அதே சமயம் சேரியில் இருக்கிற ஆள் எப்படி ராமாயணம் பேசுவான் சேரிகாரன் அவங்க லாங்குவேஜ் அதையும் பேசி காட்டுவார் அனந்தராமதிஷர் எங்க சேரிகாரங்க எங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரே ராமாயணம் தான் ராமாயணம் வந்து எவ்வளவு பாப்புலர்ன்னு சொல்லணும் அதை சொல்லணும்னா அப்போ கல்ச்சர்லேயே இதாக இருக்கிற பிராமின் கம்யூனிட்டியில் அவங்க வந்து ராமாயணத்தை எப்படி பேசுகிறாங்க ப்ரெசன்ட் பண்ணுறாங்க அப்புறம் இவங்கள்லாம் இப்படி செயரிக்காரங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு பேசி காட்டுவார் இங்கே இருந்தால் பாருங்கள் சிடி இருந்தால் கேட்டுப்பாருங்க நான் சொன்னால் நல்லா இருக்காது அதெல்லாம் அப்புறம் மன்ன அப்புறம் ஒரு மாதிரி ஆகிடும் ஆத்ம வித்தியை பற்றி சொல்கிற போது இது இல்லாமா அப்படின்னு எது சொல்கிற தத்வதக்குத்தான் இதை விளையாடலாம் ஆர்டர் போடுறான் தத் வத ஏன்னா வரம் கொடுத்து மாட்டின்ட்டுருக்கார் அதனால் ரைட் இருக்கு தத் வத அதை சொல்லுங்கோ என்னது அது எது பஷி தத் வத எதை நீர் அறிந்திருக்கிறீரோ பிடிச்சிட்டான் தேவர்களுக்கே முடியாதுன்னர் யாரு எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அன்னைக்கு நீ என்ன சொன்னேன்னு நான் மறப்பேனா அப்படிங்கிற மாதிரி தேவர்களுக்கே இது ரொம்ப கஷ்டமானது ரொம்ப ரொம்ப சூக்ஷமானது ஆகையினால இந்த வரத்தை விட்டுட்டு வேற ஏதாவது கேழேன்ப்பா அந்நியம் வரம் விரணீஸ்வர் அப்படின்னு அந்த காரணத்தினால்தான் அது வேணுங்கிறேன்ட்டான் இல்லை ஏதோ விவரம் இல்லாத பையன் போல் இருக்குன்னு லிஸ்டெல்லாம் போட்டு கொடுத்தர் இதெல்லாம் கேழேன் கொஞ்சம் இல்லை இது மாதிரி எதா உனக்கு புதுசாக தெரிஞ்சு எனக்கே தெரியாது உனக்கு எதாது புதுசாக தெரிஞ்சு அதை கூட கேளு கொடுத்துட்றேன் அப்படின்னு அதுவும் வேண்டான்டான் அதுக்கப்புறம் நிச்சயமாக இதை தவிர வேணும்னு கேட்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம்தான் அவனை புகழ்ந்து சிஷ்யஸ்து சாஸ்திரஸ்துதி சாஸ்திர ஸ்துதி எல்லாம் பண்ணி ஆத்ம வித்தியை தொடங்குற போது இடையிலடையில் ஜிகேஷை புகழ்கிற போது அவன் கொஞ்சம் இதாரான் புகழ்ந்தது போதும் புண்ணியவானே ஆகையினால என்ன பண்ணுறதுன்னு இந்த மந்திரமே ரொம்ப அழகு ஆதிசங்கரர் அடிக்கடி இதை கோட் பண்றார் தன்னுடைய உரைகள்ல ஆதிசங்கரர் அடிக்கடி கோட் பண்ற மந்திரம் இது இந்த மந்திரத்தோட தாத்யம் என்னன்னா துவைத்த அதித்த அத்வைத்த ஆத்மாவை தாங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அதை எனக்கு சொல்லுங்கள் துவைத்த அதித்த அத்வைத்த ஆத்மாவை தாங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அதை எனக்கு சொல்லுங்கள் துவந்துவாதி ஆத்மாவை தாங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அதை எனக்கு சொல்லுங்கள்ங்கிறான் இப்போ ஒரு தத் விஷயம் புரிஞ்சிருக்கு அவனுக்கு அத்வைத்தம் ஆத்மா அத்வைத்தம்னு புரிஞ்சிருக்கு ஆத்மா அத்வைத்த அத்வைத்த ஆத்மஸ்வரூபம் புரிஞ்சிருக்கு பேசுறதெல்லாம் வச்சு கேள்விப்பட்டிருக்கான் செகண்டரி நாலெட்ஜுன்னு சொல்லலாம் தப்பு இல்லை ஆனால் வயசு கம்மி ஆனால் இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சிருக்கு தெரியாது இப்போ இந்த மந்திரத்தை வச்சு தான் பிரம்மசூத்திரத்தில் விசாரம் ஏன்னு கேட்டால் இந்த வரம் மூணு வரமா நாலு வரமா அஞ்சு வரமா அவன் கொடுக்குறேன்னு சொன்னது மூணு வரம் தான் அவராக கொடுத்தது அவனுக்கு அவனுடைய யாகத்துக்கு பேர் வச்சது அப்புறம் அவனுக்கு நகை கொடுத்தது இதெல்லாம் அவராக பண்ணினது மூணாவது கேள்வி கேட்டு முடித்தாச்சு நடுப்புற இது கேட்குறான் இது மூணாவது கேள்வியும் இதுவும் ஒன்று தானா வேறையா அப்படின்லாம் விசாரம் பண்ணி கன்க்ளூஷனை சொல்லிடுறேன் விசாரம் பெருசாக போகுது கன்க்ளூஷன் என்னன்னா அந்த கேள்வி இந்த கேள்வியும் ஒன்று தான் ஆகையினால வேற கிடையாது நச்சிகேஸ் வந்து ஏஎம் பிரேத்தே இருபதாவது மந்திரம் இந்த பதினாலாவது மந்திரம் முதல் அத்தியாயம் முதல் வள்ளி இருபதாவது மந்திரம் முதல் அத்தியாயம் இரண்டாவது வள்ளி பதினாலாவது மந்திரம் இந்த ரெண்டு மந்திரத்திலையும் நச்சிகேத கேட்ட கேள்வி ஒன்னுதான் அப்படின்னு பிரம்மசூத்திர சொன்னேன் ஒரு சூத்திரம் சொன்ன தஸ்மாத்யாணாம் உபன்யாசா திரையான உபன்யாச ஒரு சூத்திரன் சொன்னேன் முதல் அத்தியாயம் நாலாவது பாதம் ஆறாவது சூத்திரம் கொஞ்சம் சீரியஸாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம் விஷயம் இது ஆ ரெண்டையும் ஒரே வரமாக தான் எடுத்துக்கணும் இப்போ மந்திரம் பாருங்கள் ஆத்மாவோட லக்ஷணத்தை சொல்கிற மாதிரியே இருக்கு தர்மாத்து அந்நத்திர அதர்மாத்து அந்நத்திர எத்து பஷி தத்வத அந்த தத்து ஒரு தத்தை வந்து அர்த்தம் இல்லைன்னு பண்ணிக்கணும் எத்தத் பஷ்யசி தத்வத எத்து பஷ்யசி தத் ததாவத அப்படின்னு ததாவும் சேர்ந்துட்டுருக்காங்க அப்ப அந்நர்மா அந்நா தர்மா அதுனா என்ன அர்த்தம்னா எந்த ஆத்மா ஆத்ம தத்துவமானது தர்மத்தையும் அதர்மத்தையும் கடந்ததாக இருக்கிறதோ அந்த ஆத்ம தத்துவத்தை தாங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அதை எனக்கு மேலும் தெளிவாக உபதேசம் செய்யுங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுட்டான் தர்மா தர்ம அதிதர் அல்ல அதர்மியும் அல்ல நி நர்மி ஒரு பதம் தர்மங்கிறது தர்ம குணம் தர்மங்கிறது குணி தர்மத்தை உடையவனுக்கு தர்மின்னு பேர் குணம் குணியும் அதாவது ப்ராப்பர்ட்டி தர்மாங்கிறது ப்ராப்பர்ட்டி தர்மங்கிறது என்னதுன்னா பர்சன் வச்சு அந்த மனிதன் அந்த வஸ்து அந்த வஸ்துவுக்கு இருக்கிற குணம் இப்போது அந்நர்மா அன்னத்திரா தர்மா அதுனா தர்மா தர்மத்தை கடந்தது நமக்கு தர்மி அதர்மின்னு சொல்ல வேண்டியது நம்மளை சொல்லிக்கிற போது என்ன சொல்லணும் நான் தர்மியும் அல்ல தர்மா தர்ம சாட்சி அகம் ஜீன்தான் தர்மியாவும் அதர்மியாகவும் இருக்கும் ஜ சாட்சியாயிருக்கிற சுத்த சைதன்யம் தர்மியும் அல்ல அதர்மியும் அல்ல ஜீவன் பிரம்மனுக்கு வேறாக இல்லை அது நிழல் ஜீவனுங்கிறது நிழல் அத்வைத வேதாந்த சித்தாந்தப்படி ஜீவன் என்பது பிரம்மத்தின் நிழல் உண்மையில்லாத நிழல் நிழல் உண்மையா பொய்யா நிழல் உண்மையா பொய்யா பொய் தானே நிழலுக்கு யாரும் சாப்பாடு கேட்க மாட்டாங்களே நிஜத்துக்கு தானே சாப்பாடு நிழல் இருக்கா இல்லையா இருக்கு நிழல் உண்மையா உண்மை இல்லை அதுக்கு பேர் தான் நிழலை வந்து அக்கௌண்ட்டில் சேர்க்க மாட்டோம் அதுக்கு பேர் தான் பாதான்னு பேர் மாட்டோம் அதனால அது மித்யா நிழல் மித்யா நிஜம் சத்தியம் அதுமாரி இந்த உடம்பே நிழல் நிழல் உணர்வும் வந்து ஜீவனும் நிழல் உணர்வு தான் அதான் பிறகு சொல்றேன் புரியல என்ன அப்புறம் பார்ப்போம் அந்நர்மத் அன்னத்திரா தர்மா தர்ம கடந்தது ஞாபகம் வச்சுக்கணும் அதர்மத்தை விடுறதுக்கு தர்மத்தை கடைப்பிடிச்சு தியஜர்மம் அதர்மஞ்ச ஆத்மா தர்மா தர்ம அத்தீதமாக இருக்கிறது ஆனா நம்ம என்ன பண்ணணும் அதர்மத்தை பண்ணக்கூடாது தர்மத்தை கடைபிடிக்கணும் தர்மத்தை கடைபிடிச்சு ஆத்மாவை பிரம்மனா தெரிந்து கொண்டு தர்மத்தையும் விட்டுடணும் ஜாகிரத விவகாரத்தில் தர்மத்தை விடமாட்டோம் தர்மத்தை நான் கடைப்பிடிக்கிறேங்கிற எண்ணத்தை விடுவோம் படிச்சுட்டே இருக்கணும் நானா தர்மம் பண்றேன் உடம்பு மனசு நிழல் உணர் ஜீவன் தர்மம் பண்றான் அகம் பிரம்மாஸ்மி ஜீவன் அல்லவோ சாப்பிடுறான் உடம்பு அல்லவோ சாப்பிடுறது ஜீவன் அல்லவோ மந்திரம் சொல்றான் ஜீவன் சத்தியம் இல்லையே இப்படி சொன்னா என்ன பண்றது சத்தியம் இல்லாத ஜீவன் தர்மமா விவகாரம் பண்ணிட்டு இருக்கான் இப்படித்தான் இதுதான் அத்வைத வேதாந்த சித்த இதை பார்த்து நிறைய பேர் அறண்டு போறாங்க பயந்துடுறாங்க அதனால் இது ரொம்ப சட்டிலாக இருக்குது நிறைய பேரால் இதை வந்து ஜீர்ணிக்கவே முடியல ஆனால் நம்ம சொல்கிற அத்வைத சித்தாந்தத்தை சொல்கிறதுனால இதை நிறைய பேருக்கு ஜீவன் சத்தியம் ஜீவன் சத்தியம் தர்மஹா சத்தியா வாழ்க்கை உண்மை எல்லாம் உண்மை கடவுள் உண்மை எல்லாத்தையும் ஒத்துப்போம் ஒரு லெவலில் அத்தனையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம் அன்னத்திர தர்மா அன்னியா தர்மா தர்மா தர்மங்களை கடந்தது அந்த ஆமன்யம் சைத்தன்யம் தர்மமுல் அதுமும் இல்லை அப்புறம் அடுத்தது அந்நாக்காச்சார சொல்றார் தர்மா விமணாஸ்ஷா அனுஷ்டேபிய பிளக் பூத்தம் இத்த செய்ய வேண்டியதெயதுனால செய்ய வேண்டிய செய்யதுனாலயும் தர்ம அனுஷானம் தர்ம அனுஷ்டானபலங்கிறர் இந்த தர்மசப்த ரெண்டும் சொல்கிறார் சாஸ்திரியாத்து தர்ம அனுஷானாத்து தலாத்து தற்கேபிய ப்றக் பூதம் இத்தியர்தர்ம அனுஷ்டானமும் ஆத்மா இல்லை தர்ம அனுஷ்டான ஃபலமும் ஆத்மா கிடையாது நீங்க எப்படி போட்டுக்கணும் ஆத்மாவுக்கு தர்ம அனுஷ்டானமோ ஆத்மாவுக்கு தர்ம அனுஷ்டான பலமோ கிடையாது அதெல்லாம் கர்மகாண்டம் கர்மகாண்டத்தில் ஜீவன் சத்தியம் தர்மம் சத்தியம் தர்ம பலமும் சத்தியம் ஞான காண்டத்துக்கு வந்துட்டா அது கிடையாது அந்நாஸ்மாத் கிருத்தா கிருத்த இன்னொரு புண்ணிய பாபத்தை கடந்தது அப்படின்னு போட்டுக்கலாம் தர்மா தர்மாத்துன்னு சொன்னா புண்ணிய பாபத்தை கடந்தது அதுக்கு பிரமாணம் கீதையில இருக்கு அஞ்சாவது அத்தியாயத்துல நாதத்தே கசியசித் பாபம் நம் விபு அஜானே நாவ் ஞானம் தேன முகியந்தி ஜந்தவா ஆத்மாவுக்கு புண்ணிய பாபம் இல்லைன்னு கிருஷ்ணர் தெளிவா சொல்றார் நகர்த்திரு நகர்மாணி லோகசதி பிரபு ந கர்மபல சஞ்சோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே அஞ்சாவது பதினாலோ பதினஞ்சோ பதினாறுக்குள்ளதான் வரும் எல்லாம் புண்ணிய பாபத்தை கடந்தது நன்மை தீமையை கடந்தது எல்லாம் போடலாம் நன்மை தீமையை கடந்தது நன்மை தீமையை கடந்தது புண்ணிய பாபத்தை கடந்தது ஒழுக்கக்கேடு ஒழுக்கம் இரண்டையும் கடந்தது ஒழுக்கேடு ஒழுக்கம் இரண்டையும் கடந்தது அடுத்தது கிருதா கிருத்தாத் அந்நாக்கிருத்தாத் கிருத்தம் சொன்ன காரியம் இஃபெக்ட் அகிருத்தம்னு சொன்னா காரணம் காரிய காரணம் ஒழிந்து இதுதான் காரிய காரணம் ஒழிந்து ஏன்னா அது காரியமும் இல்லை அது காரணமும் இல்லை காரண காரிய ரஹித சாத்துர்வர்ணியம்மயா சிரஷ்டம் குணகர்மவிபாகஷ தசிய கர்த்தாரமபி மாம் வித்யகர்த்தாரமவியயம் ஒரே லைனில் சொல்ல ஒரே பாத ஒரு செகண்டில் தேர்டு பாதமும் ஃபோர்த்து பாதமும் பாருங்கள் அதுக்கு நான் கர்த்தா என்றாலும் என்னை அகர்த்தா என்று தெரிந்து கொள்ளனா நான் தான் செஞ்சேன்னாலும் நான் செய்யலேன்னு தெரிஞ்சுக்கோன்னு நான் எப்படி இருப்போம் நான் தான் பேசுறேன்னாலும் நான் பேசுறேன்னு புரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அகில உலக மகா பைத்தியத்தனிடம் வந்திருக்கிறோம் இப்படிதான் தோ நான் பேசினாலும் பேசுறதில்லை நீங்களும் உடனே சொல்லணும் தான் நாங்கள் கேட்டாலும் கேட்கறதில்லை சொல்ல வேண்டிதானே ஆஹ் நம்ம என்ன சொல்றோம் இந்த காரணக்காரிய விசாரம் என்ன சொல்கிறோம் அது ஆத்மாதான் காரணம் உலகம் காரியம் அப்படின்னு சொல்கிறோம் காசு அண்ட் எஃபெக்ட் காரணம்னா காசு காரியம்னா இஃபெக்ட் அது காசும் இல்லை இஃபெக்டும் இல்லை அது காரணமும் இல்லை காரியம் இல்லை என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் எதை பார்த்தாலும் காரண காரியமாக இருக்குது இது மைக்கு காரியம் இதுக்கு ரெண்டு காரணம் மெட்டீரியல் காசு அண்டு இன்டெலிஜென்ட் காசு ஒருத்தன் பிளான் பண்ணி இந்த மைக்கை பண்ணியிருக்கான் இந்த மைக்கை பண்ணியிருக்கான் புஸ்தகத்தை பண்ணியிருக்கான் எல்லாம் இஃபெக்ட் பார்க்கறதெல்லாம் இஃபெக்ட் இந்த பாடியே இஃபெக்ட் தான் அப்பா அம்மா தான் காரணம் அப்பா அம்மா காரியம் அவங்க அப்பா அம்மா காரணம் எங்கே போய் முடிக்கிறதுதே காரியம் காரணம் காரியம் காரணம் ஒரு கோணத்தில் பார்த்தா காரியம் இன்னொரு கோணத்தில் பார்த்தா ஆமாம் இப்போ வந்து அப்பா அம்மா காரணம் குழந்த காரியம் குழந்த காரணம் குழந்த பெருசாகிடுமே காரணம் அதோட குழந்த காரியம் அப்போ எங்கே பார்த்தாலும் ஒரே காரண காரிய மயம் மரம் மரத்துலேருந்து வெதை காரியத்திலிருந்து காரணம் காரணத்திலிருந்து காரியம் உலகம் முழுக்க காரிய காரணாத்மக்கமாக இருக்குது விஸ்வம் பஷதி காரிய காரணத்தையா தூக்கம் காரணம் கனவு காரியம் தூக்கம் காரணம் கனவு காரியம் ஜாகிரதாவஸ்தாரணம் அவஸ்த காரியம் வாசன காரியம் எப்படி பார்த்தாலும் எதை தொட்டாலும் வயத்து வலி காரியம் சாப்பாடு காரணம் தூக்கம் காரியம் தயிர் சாதம் பொங்கல் காரணம் கட்டோபனிஷத் கிளாஸ் கட்டோபனிஷத்து கிளாஸ் காரணம் எதுக்குன்னா படுற கஷ்டத்துக்கு பாதி புரிஞ்சும் பாதி புரியாம படாதபாடு பற்றும் காரண காரியத்தை கடந்தது இறைவனை காரணமாகவும் எல்லாம் அவன் தான் ஜெகத்காரணன் இந்த ஜகத்து காரியம் அவன் ஜகத்காரணன் வ காரியம் சர்வ கர்த்தாக்காரண ஆகையினால் என்ன சொல்கிறோம்னா காரியமும் காரணமும் கல்பித்த காரிய காரணம் மாயா கல்பித்தேஷ கால கலனா வைச்சித்ய சித்திரீகம் ஒரே விசித்திரமாக இருக்கான் எல்லாம் ரிவாங்குரோ ஜிம் பிரர்விகல்பம் அதோடு நிறுத்திக்கணும் பிராக்கு நிர்விகல்பம் இது ஜகத் பிராக்கு நிர்விகல்பம் ஆசீத் எப்படின்னா பீஜஸ் அந்த அங்குராக இவ விதையினுள்ளே மரம் இருப்பதை போல படைப்பு அனைத்தும் படைப்புக்கு முன்னால் காரண ரூபத்தில் இருந்தது மாயா கல்பித்த தேச கால கலனா வைச்சித்ய சித்திரிகிருத்தம் நம்ம ஏன் முழிக்கிறோம் தூங்கிட்டு இருக்க முழிச்சிடுக நாம் ஏன் முழிக்கிறோம் ஏதாவது காரணம் சொல்லணும் ஏன் முழிக்கிறோம் எப்படி முழிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது முழிக்க வேண்டிதான் ஏன் முழிக்கிறோம்னு கேட்டால் முழிக்கிறான் ரெண்டு முழிக்கிறான் புரியறதில்லை ஏன்பா முழிக்கிறோம்னா முழிக்கிறான் ஏன் முழிக்கிறோம்னு தெரியலையே மாயா மாய தான் நம்மளை முழிக்க வைக்கிறது மாய தான் நம்மளை படுத்தி எடுக்கிறது மாயை தான் நம்மளை தூங்க வைக்கிறது திரும்பவும் காலம்பறை எழுப்பி விடுறது எழுப்பி விட்டு படு குச்சனூருக்கு போய் போ எள்ளு போட்டோம் வை வேண்டிக்கும் சரியாயிடுச்சினா அடுத்த தடவை வரேன் அமௌ மாய அதிரா நூமே தோோபத்தை காந்தோனாதின அஸ்வமூடமூலம் அசங்கசிரேணேனி முட்டை முதல்ல வந்துதான் கோழி வந்துதான் கேட்டுட்டு இருக்காது அண்ணா தலை சுத்துறது எனக்கு ஆயுத முட்டை வந்துதான் கோழி வந்துதான்னு கேட்காதே இந்த டாபிகை விடுறையா இல்லையா அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா தூக்கி ஏறி இந்த ஸ்டாபிகிருத்த அகிருத்தாத் அந்நாருக்குமே மூல காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு சுபாவமாவே ஒரு எண்ணம் இருக்கு இந்த பிலசாபிக்கல் அர்ஜு உண்மை தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ண முடியும் மேக்சிமம் ஜோசியட் தான் போக முடியும் அவர் என்ன சொல்வார் கஷ்டத்தில் இருக்கேன் நல்லா இருந்தா மார்க்கிட்ட போறானா என்ன சரியாகும்னா சரியாகவும் இல்லாட்டி சரியாகிறதுக்குள்ள நீ பழகிப்படுத்த சித்திர வரைக்கும் உனக்கு கஷ்ட காலம்னா அதுக்கப்புறம் என்ன பழகி போயிடும் கவலைப்படாத சரி அதிகமா எடுக்கிறாரணம் ஏ வழக்கமா ஒரு ம கிாஸ் என்ன காரணம் என்னாச்சு ஒரு மூடு வந்து போல் இருக்கு இருக்கு அதுதான் மூடு ஏது வந்தது என்னவோ வந்தது அப்படிதான் சொல்லு அகிருதா கிருத்தாத் காரண காரிய ரஹிதா காரணமும் இல்லை காரண காரியம் ஒழிந்து காரணமதாகவே வந்து புவி மீதே காரணன் அணுகாதன் ஒரு பாட்டு இருக்க கிருதா கிருதாத் கிருத்தம்னு சொன்னா காரியம் அகிருத்தம்னு சொன்னா காரியம் காரண காரியத்தை கடந்தது அதுக்கு ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு அபரோட்சானுபூதியில் ஒரு ஸ்லோகம் இருக்கு காரியேஹி காரணம் பசியேத் பஷ்டாத் காரியம் விசர்ஜயேத் காரணத்துவம் தோ நஷியேத் அவசிஷ்டம் பவேன் முனி காரியத்தில் காரணத்தை பார் பிறகு காரணத்துக்கு அந்நியமாக காரியமில்லை என்று தெரிந்துகொள் பிறகு காரியமும் இல்லை காரணமும் இல்லை என்று தெரிந்து கொள் எஞ்சியிருப்பதுவே உன்னுடைய என்னுடைய யதார்த்த ஸ்வரூபம் காரியேகி காரணம் பசியேத் காரியத்தில் காரணத்தை பார் புரியுறதா காரியத்தில் காரணத்தை பார் நகையில் தங்கத்தை பார் அப்படி சொன்னால் புரியும் ஞான தங்கமே ஆகையினால நகையில் தங்கத்தை பார் பிறகு என்ன பண்ணுறதுன்னா பஷ்சாத்யம் விசர்ஜயே காரியேஹி காரணம் பஷேத் பஷாத் காரியம் விசர்ஜயே நகையில் தங்கத்தை பார் பிறகு தங்கத்துக்கு அந்நியமாக நகை இல்லை என்பதால் காரியத்தை நீக்கிவிடு காரியத்தை நீக்கிவிட்டால் காரணம் என்னும் தன்மையும் நீங்கிவிடும் காரியம் இருந்தால் தானே காரணம் காரியத்தை தான் நான் நெகேட் பண்ணிட்டேனே தங்கத்தை பிக்கத்தை போறதுக்குனால இப்படி போய் உன்னை பைத்தியமாக்கி அனுப்பிச்சிருக்காரு பண்ண முடியுமா நகையை இந்த பக்கம் பிச்சு தங்க நகை தங்க வைக்க முடியுமா நகை காரியம் தங்கம் காரணம் காரியத்தில் காரணத்தை பார் புரியா காரியத்தில் காரணத்தை பார் பிறகு காரியம் நீங்கி விடுகிறது காரியம் என்னும் தன்மை இருக்கா ரெண்டு இருக்கா நகை காரியம் தங்கம் காரணம் இப்ப காரியத்தில் காரணத்தை பார்ன நகையில் தங்கத்தை பார் காரியம் ஒண்ணு காரணம் ஒண்ணு ஒன்னா இப்போ காரியம் இருக்கா காரணம் இருக்கா காரியத்தை எடுத்துட்டோம் காரியம் ஆச்சு அதனால காரியத்தை எடுத்தாச்சு காரணம் மட்டும்தான் இருக்கு காரியம்னு ஒன்று இல்லைன்னா காரணங்கிறது எங்க இருக்கும் அப்போ காரணம் இருக்கோ புரிஞ்சுத்த முக்தாகா நானும் முக்த நீங்களும் முக்த அதாவது கிருதா கிருத்தாத் அந்ந காரண காரணக்காரியத்துக்குமே புரிஞ்சுப்படுத்து பாருங்கள் காரியேஹி காரணம் பசியேத் பஷாத் காரியம் விசர்ஜயேத் காரணத்துவம் தத்தோ நஷியேத் காரணத்தன்மையும் அழிந்துவிடும் காரியத்தில் காரணத்தை பார் பிறகு காரியத்தை நீக்கிவிடு பிறகு காரணத்தன்மையும் நீங்கிவிடும் காரணத்துவம் தத்தோ நஷியேத் அவசிஷ்டம் பவேன் முனிஹி அவசிஷ்டம் பவேன் முனி அபரோக்ஷானுபூதி ஆதிசங்கரர் உபதேசம் பண்ணினுது ரொம்ப அத்தமான கிரந்தம் ராஜயோகத்தை பதஞ்சலியோட அஷ்டாங்க யோகத்தை ஞான யோகமாக இன்டர்பிரட் பண்ணியிருக்கிறது அங்கே தான் பதஞ்சலியோட அஷ்டாங்க யோகம் ஞானயோக திருஷ்டியில் பண்ணப்பட்டிருக்கு ஒரு கிரமமது அந்ராஸ் இந்த ஒருக்கூர் காரியை காரணம் பசியேத் பசாத் காரியம் விசேக காரணி பசிஷ்டம் முனி முனி அவிஷம் பவேத் பூர்ணமேவிஷத்து பூர்ணமத பூர்ணமிதம் காரணமும் பூர்ணம் காரியமும் பூரணம் கயிரும் பூர்ணம் பாம்பும் பூர்ணம் அஞ்சடி நீள கயிறில் எத்தனை அடி பாம்பு வரும் அஞ்சடி பாம்பு தான் வரும் ஒன்றரை இன்ச்சு மொத்த கயிரில் எத்தனை இன்ச்சு பாம்பு வரும் ஒன்றரை இன்ச்சு பாம்பு தான் வரும் அது மாதிரி காரணம் பூர்ணம் காரியம் பூரணம் பூர்ணமான காரணத்துலேருந்து பூர்ணமான காரியம் வந்திருக்கு பூர்ணமான காரணத்திலிருந்து பூர்ணமான காரியத்தை எடுத்துட்டா காரணக்காரியரித்த பூர்ணமேவிஷே சகனுன சீரியங்கரவாஹை தேஜஸ்வினாவீதமஸ்து மாவிஷாவகை ஓம் சாந்திஷாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிகருநீகீ